மனோ எச்சைகளால் திரையிடப்பட்டுள்ளது சொர்க்கம் கஷ்டங்களால் திரையிடப்பட்டுள்ளது என்று நபி சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு எட்டு ஏழு முஸ்லிம் இரண்டு